ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு உஸ்மானி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லிமிடம் கடமையான தொழுகை நேரம் வந்து அவர் தன் உழுவை அழகாக செய்து அதில் பயபக்தியுடன் அதன் அழகாக செய்தால் பெரும் பாவம் செய்யப்படாதவரை முன் ஏற்பட்ட அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரமாகும் அவரின் அந்த தொழுகை பெரும் பாவம் செய்யப்படாத காலம் முழுவதும் நடப்பதாகும் என்று நபி சல்லம் லாஹிசல்ல அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு இரண்டு இரண்டு